अबू இனிமையாகவும் சப்தமாகவும் நபி ஓதுவதை கேட்பதை விட வேறு எதையும் அல்லாஹ் கேட்க விரும்புவதில்லை என்று நபி சல்லும் அனை அவர்கள் கூறினார்கள் இரண்டு மூன்று முஸ்லிம் ஏழு ஒன்பது இரண்டு